தேவனுடைய அளவற்ற கருதினாலே சென்ற வாரம் முழுமையிலும் சேதம் அளகாதபடி காக்கப்பட்டு கடைபிறந்த எல்லாவித தீமைகளுக்கும் அழிவுகளுக்கும் ஆபத்துகளுக்கும் விலக்கி மீட்கப்பட்டு இந்த வாரத்தில் முதல் நாளாக இந்த மன நாளிலே மகிழ்ச்சியோடு நம்முடைய தேவனுக்கு ஆராதனை செய்யும்படியாக ஆனந்த சத்தத்தோடய ஒரு வரும்படியாக குறிப்பிட்ட நல்ல பாக்கியை நம்ம ஆறு கரைக்கப்பட்டிருக்க பெற்றிருக்கின்றபடியினால் ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நம்பி செலுத்திக் கொள்ள வேண்டுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறோம் தமிழ்நாடு கற்றுடைய ஆமியானவர் நம்முடைய ஆத்மாதிரி பிரோஜனமாக இருக்கும்படி வெளிப்படுத்தி தரப்பதற்கு வேலை பாகங்களை நாம் சிவத்தோடு வாசித்து தியானிக்கலாம் என்பவர்களின் பொதுவான உருவம் ஐந்தாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தினுடைய முந்தைய பாகத்தில் இருந்து வாசிக்கலாம் இது பொறுமையாக இருக்கிறவர்கள் தாக்கியவான்கள் என்கிறோமே என்று பரிசுத்த ஆமியானவர் எழுதி வைத்திருக்கிறார் பொறுமையாக இருக்கிறவர்கள் தாக்கியவான்கள் என்று சொல்லுகிறோமே என்று எழுந்திருக்கின்றபடி தேவையுடைய பிள்ளைகளாக என்னுடைய வாழ்க்கையிலே உச்சிக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கையிலே பொறுமையான ஒரு சுவாபம் அதிகமாக வேண்டும் என்று ஆவியானவர்களாக ஆத்திரமடைந்தவர்களாக பழைய மனுஷ மனுஷிகளைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதை பலர் காணுகின்றார்கள் ஆண்டவர்களே மருத்துவமனைகளால் பரிசுத்தாவியான விருத்து விழா பற்றி பொறுமையாக இருக்கின்றவர்களை பாய்க்கி வாங்கிறோமே ஒன்றாவது வாழுது ஆத்மாவை நாம் எப்படி காத்துக்கொள்ள வேண்டும் என்று இங்கு அரபரட்சராக ஒரு பொறுமையிலான உங்களுடைய ஆத்மாக்களை காத்துக்கொள்ளுங்கள் என்று பரிசுத்தம் உள்ள ஆண்டருடைய வார்த்தையு நமக்கு சொல்லுகின்றது ஆத்மா ரட்சிப்பை அடைந்திருக்கின்ற மக்களின் அநேகருடைய ஆத்மா தெளிவீனம் அடைந்து பெலமீனமடைந்து ஆத்துமாவிலும் சரத்திலும் விலங்கினடைந்து ஆத்துமா மறித்து போகக்கூடிய சூழ்நிலைகளுக்குள்ளேயே கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் வாழ்க்கை ஆத்திரமான ஒரு வாழ்க்கை கோபமான ஒரு வாழ்க்கை பழைய சுவாபங்களை வெளிப்படுத்துகின்ற வாழ்க்கையை அநீகருக்கு உருவாகிவிடுகின்றது ஆகினாலே பொறுமையாக இருக்க வேண்டும் என்று பரிசுத்தாவி என்பதை உங்கள் மக்கள் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகின்றோம் அதான் நமக்கு வருகின்ற வேதனைகள் துன்பங்கள் வருத்தங்கள் மத்தியிலே பொறுமையாக இருக்க வேண்டும் என்றுதான் வேதம் கற்றுத்தருகின்றே தவிர பதலுக்கு பதிலு சொல்லுங்கள் பதிலுக்கு பதிலு சொல்லுங்கள் அவர்கள் பாய்க்குவார்கள் என்கிறோமே ஒரு பொறுமையான எல்லாவற்றையும் தாங்கக்கூடியவர்கள் சகிக்கக்கூடியவர் என்று கற்றுத்தருகின்றது இதை உலகம் எதிர்பார்க்கின்றது அதைத்தான் மகாத்மா காந்தி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அவர் சுயசரிமை என்ற சரித்திரத்தை புத்தகத்தில் எழுதி இயேசுநாதனுடைய மலைப்பிரசங்கமானது உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் அது பிரயோஜனமானது ஆனால் இந்தியாவில் உள்ள கிறிஸ்தவர்கள் அவருடைய போதனின்படி வாழ்க்கை அமைத்திருந்தால் அப்படி நடந்து கொண்டிருந்தால் இந்தியாவில் மக்கள் என்றைக்கையோ கிறிஸ்தவர்களாக ஆகியிருப்பார்கள் இந்த இந்து தேசம் கிறிஸ்தவ நாடாக ஆகியிருக்க முடியும் என்று சொல்லி ஒரு இந்து மனுஷன் அப்படி சொல்லி இருக்கிறார் இயேசுநாதருக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறதா என்னால் ரிக்கப்பட்டிருக்கிறோம்ையில் என்ன வேண்டுமா பொறுமை ரொம்ப அவசியம் என்று சொல்லுகிற பொறுமையினால் ஆத்மாக்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று பொறுமை இழந்திருந்தால் ஆத்தும ரட்சிப்பை இழந்து என்று அருமச்சிகராக சொல்லுகின்றார் என்ன நடந்தாலும் சரி வானமே இடிந்து விழுந்தாலும் சரி யார் நமக்கு தீமை செய்தாலும் சரி நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரணம் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகின்றார் பொறுமையாக இருக்கிறவர்களுக்கு மாத்திரமே கருத்து நன்மை செய்கிறார் என்று சொல்லுகின்ற நாற்பதாவது சங்கீதம் வாசிக்கின்ற பொழுதுக்காக பொறுமையுடன் கூப்பிடுதலை என்னிடமாக சாய்ந்தியின் கூப்புறுதலை கேட்டார் என்று சொல்லி அரசனாகி காமிதில் சொல்கின்றார் கடவுள் நன்மை பெற்றுக் வேண்டும் என்று விரும்புகின்றவர்களும் காலம் கடந்து விடுகின்ற கடவுள சத்தம் கேட்பதற்கு காலதாமதம் ஆகும்பொழுது எதிர்பார்க்கின்ற நேரத்தில் எதிர்பார்த்துகள் நன்மைகள் கிடைக்காமல் போகும்பொழுது எதிர்பார்க்கின்ற சுகம் கிடைக்காமல் போகும்பொழுதுவாதம் கிடைக்காமல் போகும்பொழுது அநேகர் போறமைந்தவர்களாக போவனோடு உள்ள உறவுகளை துண்டித்துக் கொள்ளக்கூடியவர்களாக ஆண்டுகளை விட்டு தூரமாக செல்லக்கூடியவராக மாறிவிடுகிறார்கள் அப்படி நாம் இருக்கக்கூடாது என்று ஆவியானவர் சொல்லுகின்றார் கருத்தருக்காக பொறுமையோடு கூட காத்திருந்தேன் அவர் இன்னிடமாக சாய்ந்தியன் கூப்பிடுதலை கேட்டார் ஹலோ பிரியமான வாழ்க்கை என்று சொல்வது நினைத்த நேரத்தில் பெற்றுக் கொண்டிருந்த ஒரு வாழ்க்கை அல்ல பொறுமையாக இருந்து பெற்றுக் கொள்கின்ற ஒரு வாழ்க்கை என்று கட்டித் தருகின்றனர் யாரும் வாழ்க்கையில அத்தியாசம் பணி நடைமுறையில் கொண்டு வருகின்றார்களோ அவர் எல்லாரும் கடவுளத்தில் நன்மை பெற்றுக் கொண்டவர்களாகவே நற்சாட்சி உடையவர்களாக காணப்படுகிறார்கள் அப்படி அல்லாதவர்கள் துருச்சாட்சி செல்லக்கூடிய மக்களாக மாறிவிடுகிறார் என்பதை ரோமாபிரியாவுக்கு நிறுவும் பொழுது ஐந்தாவது அதிகாரம் மூன்று 4 வசனங்களில் இப்படி சொல்லி இருக்கிறத வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல உபத்திர பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும் பரீட்சியை நம்பிக்கை உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயே பாராட்டுகிறேன் உபோத்திரவத்தில் ஒரு சுவாமிக்கு வேண்டுமானால் அதில் என்ன பலன் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொண்டது மாத்திரம் அதை பாராட்டுவார்கள் படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நிறைய கஷ்டம் தான் நிறைய சப்ஜெக்ட் இருக்கிறது படிக்க முடியவில்லைதான் முழும படிக்கிறார்கள் படித்த பிரயாசப்பட்டு பிரையாசப்பட்டு படித்தோரால் வெற்றி பெற்று வெளியே வருகின்றது ஒரே வார்த்தை உலகத்திலாம் அளித்திருக்க முடியும் அப்படிப்பட்ட தேவந்த உலகத்தில் எதற்காக இருந்தாலும் தெரியுமா நம்ம எல்லாரும் ரசிக்க வேண்டும் என்பதற்காக நம்ம அளித்திருக்க முடியும் அவர் நம் அக்கரமக்காரர்களாக துணைகளாக துன்பார்களாக வாழ்ந்து கொடுத்திப்பதற்காக மிகவும் சாந்தமுள்ளவராக மனத்தால் நீமாக இருக்கிறேன் இவரிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அறிவராக சொல்லப்பட்ட அப்பொழுதும் ஆத்மாக்களுக்கு இடைப்பார்வல் கிடைக்கும் ஆத்மா ஆத்மா காக்கப்பட வேண்டுமானால் ஆத்மாவிலே அமைதி வேண்டுமானால் எப்படும் ஆறுதலும் சந்தோஷம் இருந்து கொண்டிருக்க வேண்டுமானால் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டுமா பொறுமையான ஒரு உணர்வு சாந்தமும் அமலுமான ஆவிகள் இருக்குமானால் எப்பொழுதும் ஆறுதலாக இருக்க முடியும் என்று விரைவில் உலகத்தை உண்டாக்கிற லட்சகரை சிலையில் அறைந்து அவமானப்படுத்தி காரியம் வந்து கள்ளத்தில் அரைந்து மிதமான தீமையான அவரால் உண்டாக்கப்பட்ட ஒளி கொடுக்காத அழிக்க வேண்டும் என்று தீர்மானித்திருந்தது என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகின்றார்கள் சூரியரும் சந்தரும் ஒளி கொடுக்காதபடி மறைந்து கொண்டது என்று சொல்லி ஏற்றியிருக்கிறது மறைந்து கொண்டு எதற்கு திரும்ப உண்டாக்கின்ற இப்படி கொடுமைப்படுத்துகிறார் என்று சொல்லி அழிந்து அழித்து விட வேண்டும் என்று எண்ணி அனைத்து சிறிச்சைகளும் ஆயத்தமாக இருந்த நேரத்திலே ஏசுநாதர் நாளிடத்தில் விண்ணப்பம் இல்லவென்று அறியாதி அப்படிப்பட்ட ஆண்டு விடிய பிள்ளைகளாக நாம் மாறி இருக்கின்றோம் அப்படியானால் நமக்கு விரோவாக தீமை செய்கின்றவர்கள் அறிக்க வேண்டும் என்று விரும்புகிற குடும்பத்தை கெடுக்க வேண்டும் என்று விரும்புகிற மக்கள் மக்கள் நாம் எப்படி நடந்து கொண்டிருக்கின்றோம் சாந்தமுள்ளவர்களாக பொறுமையுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று இரங்கேசி செல்கின்றார் பே பேசிவிடலாம் செய்துவிடலாம் மற்றவர்கள் பேசிக் கொள்வார்கள் தெரியுமா நம்ம வீட்டை கூறப்போ கட்டி போயிட முடியும் இழந்து போயிட முடியும் அதனால் பொறுமையினால் உங்களுடைய ஆத்மாக்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று கடமச்சவராக சொன்னால் பெரிய மாறு உடனத்தில் காணப்படுகிற பொறுமை இல்லாத சுவாபங்களை மாற்றி பொறுமையான ஒரு வாழ்க்கை நமக்கு தருவதற்காக வாழ்க்கையிலே பலவிதமான உபத்துருவங்கள் அணிகரதை பார்த்து கூட நம்ம ஏழமை செய்யலாம் என்ன ஒழுங்கா கோயிலுக்கு போறாங்க காடிக்கு எல்லாம் வாழ்க்கையில் ஏன் வந்து யார் தூசித்தாலும் யார் காரியம் இருந்தாலும் யார் கனத்தில் அறிந்தாலும் யார் நம்முடைய உடமைகளை கொள்ளையாடி கொண்டு எடுத்துக்கொண்டு போனாலும் பொறுமையாக சகித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சுவாப நம்ம வரவேண்டுவதற்காக கோத்திரங்களை அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லுமா அதாவது அழிந்து போது அக்கிரி நாள் சோதிக்கப்படும் அதை பார்க்க வெளியேறப்பெற்றதாக இருக்கிற விசுவாசம் சோதிக்கப்பட்டு நிறைநிறுத்தப்படுவதற்காக இந்த உபத்தரவு வருகிறது என்று சொல்லி பேருந்து சொல்லி இருக்கிறார் அவரை போல நாம் மாறுவதற்காக அழிந்து போகிறப்போதிக்கப்படும் அழுக்குகள் வைத்து உறுதிப்பார்கள் அழுக்கள் போல தங்கம் மாறினவுடனே பொருளாதார தண்ணீரை நிற்க அந்த தங்கத்தில் எரிந்து அதை அப்படி வெளியெடுத்து விடுகிறார்கள் அது நல்ல ஆபரணங்களாக மக்களுக்கு பிரயோஜனமான ஆவணங்களாக செய்வதற்கு அது பயன்படுத்தப்படுகின்றது அதுபோல தேவனிட பிள்ளைகளாகி நம்மிலே நிறைவனுடைய சாயிலும் குணாதிசயங்களும் அரவரையிலும் நம்மை புறப்படுகிற ஆரம்பிச்சி பரிசுத்த வேலை வாக்கின் சொல்லுகின்றபடினால் உண்டாகிறது என்பதை பாராட்டு வந்துட்டு கஷ்டந்தான் என்ன கடவுள் எனக்கு மாத்திரம்தான் பிடிச்சிவிடும் நான் அவருக்கு போல இன்று இப்படி புலம்புகிறவர்களாக காணப்படுகின்றதே தவிர நமக்கு ஒரு பொறுமையான பிராதீசித்த தருவகளுக்காக இப்படி அனுமதித்திருக்கிறார் என்பதை எண்ணி உயர்ந்த என்ன முடிவிலாக மாற வேண்டும் என்று சொல்லுகிறார் அதிகாரம் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருந்தே பொறுமையாயிருந்தே பொறுமையாக இருங்கள் உறுதியாக தரித்திருங்கள் என்று சொல்லித்தார் ட பிழவாகி நமக்கு உபத்திரங்கள் உண்டு அதிலே நாம் இப்படி இருக்க வேண்டுமாம் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருந்தேன் உபோத்தருவத்திலே பொறுமையாயிருங்க உறுதியாக தரித்திருங்கள் என்று அணியலை சொல்லுவார் எவ்வளவு உபோத்திரம் என்றாலும் விட்டு விடாதிருங்க அந்த உபத்திரம் எதற்கு தெரியுமா பொறுமை உண்டாக்குவதற்காக அலியனம் உபத்தருவத்திலே பொறுமையாக அந்த உபோத்தருவத்திலே பொறுமையாக இருக்கிறத பற்றி கற்றுக்கொள்ளும்போதுதான் பொறுமையான சுவாமி உங்களுக்கு வரப்போகின்றது உத்தரவத்தில் ஆறுதல் அடைந்து எரிசியல் அடைந்து ஆண்டவருக்கு விரதமாக உபத்திரவம் பொறுமை உண்டாக்குவதற்காக வருகின்றது அதை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனக்கு நன்மை செய்வார் ஒருபோதவர் தீமை செய்ய மாட்டார் காரணம் இல்லாமல் மனுப்புத்தரை வருத்தப்படுத்த மாட்டோம் என்று சொல்லியிருக்கின்றபடியால் இந்த உபத்திரத்து ஒரு காரணம் இருக்கத்தான் செய்யும் என்பதை அறிந்து பொறுமையான ஒரு சுவாபத்தை தேவையர்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஆவியானவரை சொல்வதற்காக ஆண்டவருக்கு நான் சோத்திர செலுத்தமாக நாம் அதிகாரம் மூன்றாவது அவர் வாசிக்கலாம் உங்களுடைய விசுவாசத்தையும் பரிசையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அது மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் அலேயோ அது எப்ப சந்தோஷமா அதெல்லாம் முடியாத காரியம் பைபிள் நினைஞ்சிருக்கிற நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லாம் நல்லா வச்சிருப்பா நினைச்சுதான் ஆண்டவரிடத்துல வந்தோம் எனாம விட்டோம் இப்ப எல்லாம் இழந்துட்டு மோசமாயிட்டோம் ஆனா கடவுள் விடமாட்டேங்கிறாரு ரெண்டு இலமாக சொல்லாதபடி சந்தோஷப்பட வேண்டும் என்று சொல்லி யாக்கோபுடைய விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அது மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் அப்படிப்பட்ட பொறுமையான சாபத்தை அடைந்து கொள்வார்கள் ஒரு இடத்தில் பொறுமை குறைவு இருக்கிறபடி நாள் ஆட்புற சோபங்கள் குணங்கள் இருக்கின்றபடி நாள் பொரிசலான சோபங்கள் இருக்கின்றபடி நாள் இப்படிப்பட்ட உபத்திரத்தில் எனக்கு அனுமதித்திருக்கிறார் நான் பொறுமையாக ஜெயிக்க வேண்டும் என்று விரும்புகின்ற மக்களுக்கு அது சந்தோஷமாகவே இருக்க முடியும் என்று சொல்கிறார் பிள்ளைகளாக நீக்கப்பட்டிருக்கின்றோம் நம்முடைய தோற்றங்கள் பயிற்சிகள் குடாரிசைகள் எல்லாமே இயேசுவை போல மாற வேண்டும் என்று கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றாலே அந்த மாற்றத்தை ஒழுப்பதற்காக தான் இந்த உயர்வத்தை தருகிறார் என்று பரிசுத்திராகவும் நமக்கு சொல்கின்றது மல்லியா திருக்கப்பெருக்கும் புத்தகத்திலே நம்ம இதாக வாசிக்கின்றோம் தேவனி கருத்து ஜனத்தை புறமிட்டுக் கொண்டிருப்பாராம் என்று சொல்லி வாசிக்கலாம் மூன்றாம் அதிகாரம் இருக்கும் படிக்கும் படிக்கணும் அவர்களை பொன்னை போல வெள்ளியை போல புடமிடுவார் ஒரு கோலன் அந்த பொன்னை உருக்கி சுத்தமாக ஆக்காதவரை பிள்ளைகள் எடுக்கப்போவதில்லை செய்கின்ற நன்றாக அறிந்து கொண்ட பொறுமையான சுவாபத்துக்கு கர்த்தருடைய இருக்க உலகத்தாருக்குரியவளாக நமக்குரியவளாக ஆளாதபடி கர்த்தருக்குரியவளாக நம்ம இருக்க வேண்டும் என்பதற்காகவும் நீதியாக காணிக்க செலுத்த வேண்டும் என்பதற்காகவும் ஒரு விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்குறது என்பதை சந்தோஷமாக எண்ண வேண்டும் என்று அரசு தாக்குகிறார் குணாதிசெட்டை பெற்றுக் கொள்கின்றவர்கள் சீக்கிரமாக ரொம்ப பொறுமையாக ரொம்ப சாந்தமாக யார் மயிலாலும் சரி யார் ஏசினாலும் சரி யார் நஷ்டப்படுத்தினாலும் சரி யார் சரி ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் என்று மேல் பார்த்து வைத்துவிட்டு அவர்கள் சமாதானமாக இருக்க முடியும் என்று பரிசுத்தாமி என சொல்கிறார் என்பதை உங்கள் மத்தியில் சொல்லிக்கொண்டு ஆசைப்படுவோம் பேச வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட அனுபவங்கள் உண்டு நாங்களும் இந்த பாடலில் கடந்து அதனால் புரியமான தேவ ஜானமே நான் உமக்கருவத்திலே பொறுமையாக இருக்க வேண்டும் என்று பரிசுத்தாமி சொல்லுகின்றார் பொறுமையாக இருக்கின்றவர்களை பாக்கியவான்கள் என்று சொல்லுகின்றனே ஹலோ பெரிய பாக்கிவான் எவ்வளவு நல்ல சாபந்தாலும் அவள் தான் முதலாவது பங்கு பெறுவாள் என்று முதலாவது பாக்கிவான்களும் பரிசுத்தவான்களுமாக இருக்கிறார்கள் இவர்களுடைய இரண்டாம் மண்டலத்துக்கு அதிகாரம் இல்லை என்று வெளிப்படுத்தல் இருபதாம் அதிகாரம் ஆராய் தோசனத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது முதலாவீர் தொழில் பம்புகளில் பாக்கிவான்களும் அரிசுத்தமாக இருக்கிறேன் மேல் இரண்டாம் ஆடத்தில் அதிகாரம் இல்லை உயிரில் ஏவனுக்கும் கருசம் வந்தால் ஆசாரியராக இருந்து அவரோடு கூட ஆயுத வருஷம் அரசாடுவார்கள் நடக்கூடிய ஒரு காரியத்தை எழுதி வைத்திருக்கின்றது இந்த உலகத்தில் சினிமா நடிகர்களும் ஆட்சியர்களும் தொல்லைக்காரர்கள் நாட்டை ஆள முடியுமானால் தேவனுடைய மனிதர்கள் ஆள முடியும் என்பது நலனாக உணர்ந்திருக்கின்றன யார் அந்த வாழ்க்கை கொழுதுவார்கள் தெரியுமா பாக்கியவார்களாக பரிசுத்துவார்களாக வாழ்கின்றவர்கள் அவையாலும் பொறுமையாக இருக்கின்றவரை பாக்கிவார்கள் என்று சொல்லுகின்றோமே உனக்காகவே பாய்க்குவார்கள் என்று சொல்லவில்லை ஏதோ பொறுமையாக இருக்கின்றன வாழ்க்கையில் ஒரு பொறுமையான சோழ வருவதற்கு வருகின்ற உபக்கிரத்தை பொறுமையோடு கூட சலித்து குணாதிசயங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று தேவசத்தில் ஒன்று பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாவது பெருசுத்த போதமாக குறுந்து செவையாது சொல்வதையும் ஆசைக்கலாம் மனுஷனுக்கு ஏற்படுகிற சோதனை இல்லாமல் ஏறே சோதனைகளுக்கு ஏறிடவில்லை பேரன் உள்ளவராக இருக்கிறார் உங்கள் திராணிக்கு நிலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் விடாமல் போதனையில் தாங்கத்தக்கதாக போதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார் என்று சொல்லுவார் சுத்த போதமாக இருந்து சொன்னார் எல்லாருக்கும் வர்ற சோதனை தான் நமக்கு வருகின்றது விசேஷமா மட்டுமாரல ஒரு உணவு பக்கம் இருக்கிறவங்களுக்கு அப்படி சோதனை இல்லாமல் இருக்கலாம் உலகத்தில் எல்லா மனுஷன் வரக்கூடிய சோதனை நமக்கு வருகின்றது மனுஷருக்கு நேரிட சோதனை இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை உண்மையுள்ளவராக இருக்கிறார் உங்கள் காணிக்கு நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் விடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அவருக்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார் என்று சொல்லுகின்ற மனிதால் ஜனங்கள் எந்த சோதனை வந்தாலும் அதை மாற்றி போடுவார் என்று நம்பிக்கை இருக்கட்டும் அதில பொறுமையான ஒரு சாபத்தை அடைய வேண்டும் என்று சொல்லுகிறார் கண்டபட்சி வேதனை கத்தனமையை அழைத்து லட்சிக்கவில்லை பொறுமையாக இருப்பதற்காக நால மதியான பன்னிரண்டு மதித்திலே தேர்ந்தெடுவி சோதிக்கும்படி உங்கள் நலையில் சற்று அச்சு குறித்து ஏதோ புதுமை என்று புதிய உங்களை சோதிக்கும்படி உன் நடுவில் பற்றி அச்சுறுதி குறித்து ஏதோ புதுமை என்று நீங்கள் களை கூர்ந்து மகிழும்படியாக பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படும் அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் அவர்களோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்று சொலிவரி பேர் அச்சினி போன்ற ஒரு சோதனையாக இதை தப்பித்துக் கொள்ள முடியாதோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த சோதனை இருக்குமா பிரியமானவர்களே உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவிலே பற்றி இருக்கிற அச்சினியை குறித்து ஏதோ பொதும என்று திகழாமல் உதவ வாழ்க்கையிலே தவறான சூழல் உண்டாகிவிட்டதே எல்லாம் பிழைக்க முடியாதோ அழிந்து போயிவிடுமோ குடும்பத்தை காப்பாற்ற முடியாதோ என்று சொல்லக்கூடிய சூழல் எல்லாம் ஏற்பட்டாலும் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கழிதூர்ந்து மகிழ்மடியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லி பயிரை சொல்லுங்கள் வெளியாகத்தான் கடந்து செல்ல வேண்டுமா கிறிஸ்துவின் மகிழ்ச்சி வழிபடும் போது அந்த மகிழ்ச்சியைப் போல நாம மகிழ்ச்சியுள்ளவர்களாக மாற்றப்பட்டு அதனை சந்தோஷமடைந்து கைகூர வேண்டும் என்பதற்காக இப்பொழுது கொஞ்ச காலத்து பாடுகளுக்கு நம்ம நடத்தி கொண்டே இருக்கின்ற பாடுகளுக்குள்ளே நமக்கு கிடைக்கக்கூடிய குணாதிசயம்தான் பொறுமையான ஒரு சுவாமி நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒன்னாம் அதிகாரம் ஒன்னாம் அதிகாரம் இரண்டாவது பிரியமான சகோதரரே உங்களுடைய விசுவாசத்தின் கிரிகளையும் உங்களுடைய அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கருத்துராய் இயேசுகிற மேல் உள்ள உங்கள் நம்பிக்கையையும் பொறுமையையும் நம்முடைய திராவில் ஏவனுக்கு முன்பாக இடைவிடாமல் இதனை கூறுந்து தெரிந்து கொள்ளப்பட்ட நாங்கள் அறிந்து உங்கள் ஜனங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுது ஏவனை சோத்தரிக்கிறேன் தேவ ஜனங்கள் எப்படி என்று தெரிவிதன் சொல்லுகின்றன பிரியமானவர்களே தேவனுக்கு பிரியமான சகோதரரை விசுவாசத்தின் கிரியும் அன்பின் பிரியாசத்தையும் இயசுகளை நம்பிக்கையும் பொறுமையையும் நம்முடைய திதாவாயி தேவனுக்கு முன்பாக நீங்கள் இணைவிடாமல் நினைவு தெரிந்து கொள்ளப்பட்டுள்ளது நாங்கள் அறிந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா எப்படி இருப்பானோ தெரிவா அழைக்கப்பட்டுள்ள அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டுள்ளவர் சிலர் என்று என்ன சொல்லுகின்றனர் அதனால் நம்ம எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டதாக இருக்க வேண்டும் மீது நம்பிக்கை வைத்திருப்பது மாத்திரமல்ல ஒரு பொறுமையான சுவாபம் கிடைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற உங்களுக்காக இட விடாமல் பண்ணிக்கொண்டே இருக்கிற ஆத்மா கட்டி போயிடப்படாது இந்த பொறுமையான சுவாபத்தை காத்துக்கொண்டு பர்லகத்து வைத்திருக்கிற பெரிய நன்மையை பெற்றுக் கொள்வதற்காக உங்களுக்கு ஜெனித்துக் கொண்டிருக்கிறோம் என்று பரசுத்தா போசல் சொல்லுகின்றார் அறிமையிலானபடினாலே தேவல் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையும் பொறுமையையும் இன்னும் அதிகமாக நாம் கூட்டி வழங்க வேண்டும் என்று ஆமியானவர் சொல்கிறார் என்பதை சொல்லிக் கொள்கிறோம் புஸ்தகம் அதற்கு முன்னாலே பதினெண்டாவது சங்கத்தை பொறுமையா பொறுமையை கருத்து முடிவையும் கண்டிருக்கிறீங்களே என்று திருமணப்பட்ட மக்கள் ஒரு யாரும் கிடையாது அத்தனை குடும்பத்தினர் பெரிய பொறுமைகளாக இருந்திருப்பதற்கு காரணம் தெரியுமா கடவுள் மீது அவள் பெரிய நம்பிக்கை வைத்திருந்தார் அவர் என்னை மாத்திரம் சொல்லிருந்தார் ராசிகர ஏது பண்ணி கொண்டால் ஆரம்ப இருந்தார் விமர்சனம் அவர் என்னை கொண்டு விட்டாலும் அவர் மீது நம்பிக்கையாக இருப்பேன் ஹலே கொஞ்சம் கஷ்டம் வந்தவுடனே கொஞ்சம் வருத்தம் வந்தவுடனே கொஞ்சம் நெருக்கம் வந்தவுடனே ஒரு வியாதி வந்தவுடனே நம்பிக்கையிலே கொண்டி போக்கூடிய மக்களாக நமக்கு அனைவர் காணப்படுகின்றோம் கடவுள் விடுதாலே நான் ஆத்திரமடைந்து பொறுமையற்ற மாறிவிடுகின்ற கொண்டு போட்டாலும் அவர் மீது நம்பிக்கையாக இருப்பேன் நம்பிக்கைகள் அதிகமாக இருக்கு ஆடு மாடுகள் எல்லாம் போயிட்டது ஒரே நாளிலே பத்து பிள்ளைகளும் செத்து போயிட்டது தெரியுமா வீட்டிலே வயசான ஒரு பாட்டி சித்தா கூட நாள் வரத்துக்கு எங்க அம்மாவை கொஞ்ச நாள் வச்சிருக்கிறாங்க வியாழப்பு கருத்து கொடுத்தார் கருத்தர் எடுத்தார் கருத்தருடைய எரிசல் அடையாதபடி ஆத்திரம் அடையாதபடி மேன் எடுத்துக் கொண்டீன் என்று சொல்லி கேள்வி கேட்காதபடிக்கு அவர் கொடுத்தல் அவர் எடுத்துக்கொண்டார் இந்த உலகத்துக்கு வரும்பொழுது ஒன்றை கொண்டு வரவில்லை இந்த உலகத்தை விட்டு போகும்பொழுது ஒன்றை கொண்டு போகவில்லை புரியமா எல்லாம் உலகத்தில் போட்டு பிள்ளையானாலும் சரி தள்ளையானாலும் சரி புருஷனானாலும் யாரும் யாரும் கூட செல்ல போகலாம் இருப்பார்கள் அழைத்துக் கொண்ட நேரத்திலே போய்விடுகின்ற அருமையான தேவையான அப்படிப்பட்ட ஒரு பொறுமை எல்லா நம்ம விட்டு வந்து போய்விட்ட போதிலும் அத்திமரும் தொழில் விடாது போனாலும் வாட்சி செடிலே பலம் இல்லாது போனாலும் பொருளிலே மாடில்லாமல் போனாலும் ஆட்டு மந்தையிலே முதலீடு போனாலும் கருத்துக்கு மகிழ்ச்சியாக இருப்பேன் கருத்து பொறுமை இருக்கிறாங்க எடுத்து நடத்த பாருங்க சின்ன பிள்ளைகளுக்கு அந்த பிஸ்கெட் மயில வச்சு கொண்டு பிஸ்கெட்ல மூக்கெல்லாம் அடைஞ்சு பிஸ்கெட் இருக்கும் எடுத்து கொண்டபடினாலும் விழுந்து உருண்டு உருண்டு பிக்கெட்டு சத்தம் போட்டு அழு அடியும் வாங்கும் பெருமை சுத்தம் பண்ணி அடுத்து நல்ல பிஸ்கட் கொடுப்பாரு அதுபோல வாழ்க்கையில் இரவு எடுப்பது சரியாக அறியாமல் இருக்கின்றபடினாலே நமக்கு ஒரு சிச்சை கொடுக்கின்ற போது ஒரு தண்டனை கொடுக்கும் போது ஒரு குறைவு நமக்கு தரும்போது என்பது அறிவித்தது மகா பெரிய மேன்மை விளைவுகளை போல நாம் எண்ணி இறைவரத்திலிருந்து எல்லாருக்கும் பெற்றுக் கொள்ள முடியும் என்ற விசுவாசம் உணவலாக நம் காணப்பட்டு பொருள்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆமியான குரவெல்லாம் விட்டுருந்த சாத்தாருடைய வேலை சீக்கிரமா அடிச்சு பொடிச்சு இல்லாம ஆக்கி விட்டு போறதுல அவனுடைய குழந்தை மாதிரி குணத்துக்குள்ள அடிமையாக அநேக அடிமையாக கடுவே சில முடிவில் இருக்கிறதான் சாத்தான் செய்வா கொள்ளுறவன் அழிக்கிறவருமாக இருக்கிறபடினால் அந்த குழந்தைக்குள்ள வர ஆரம்பிக்காதபடிக்கு சாந்தம் உள்ளவர்களாக என்ன நடந்தாலும் சரி இறவர போதுமானவர் இந்த பொறுமையுடைய அப்போதான் நம்முடைய பொறுமையெல்லாம் சீண்டி விட்டாதா அது என்ன பாம்பு தெரியுமா நல்ல பாம்பா சார பாம்பான்னு சொல்லி சாதாரணமா போகும்போது இல்ல பாம்பா இருக்கும் ஒரு பிரச்சனை கம்போ தூக்கி தான் பாம்பு நல்ல பாம்பு எடுக்க ஆரம்பிச்சு அப்படி அறிவர்களுடைய குணாது செய்யுங்க யாராவது பேசிவிட்டால் யாராவது திட்டி விட்டால் வருத்தம் கொடுத்து விட்டால் உடனே கோடத்தை எல்லாம் காட்டிடுவாங்க அப்படி இல்லாதபடிக்கு நம் தேவனுடைய ஜனங்கள் ஹாலே அழியம் சாந்த முன்னூறு நான் சாந்தமனத்தியமாக இருக்கிறேன் ஒரு இடத்துல கற்றுக்கொள்ளுங்க ஒரு அம்மா கூட கோம் என்று நினைக்கிறேன் அவர்கள் சிஎஸை சேர்ந்தவர்கள் வீட்டில் ஒரு வெள்ளிக்கிழமை ரொம்ப கொண்டாடி இப்படி ஒரு மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்து கொண்டிருந்த குடும்பம் இப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் பிள்ளைகள்லாம் படித்து பட்டதாரிகள் ஆகிவிட்டார்கள் அடுத்த பிள்ளைகள் வாகனம் வேண்டும் ஒரு கடவன் காராட்சியிலே மரிச்சு போட்டா இருந்தம் ஏலனு தெரியுமா கையில் வேதப்பட்ட ரெண்டாக கிழித்து வேண்டுமே சங்கடமான வீடாக ஆகிவிட்டது என்று சொல்லிவிட்டார்கள் எல்லாரையும் என்ன பேச வேண்டும் தெரியுமா கருத்து கொடுத்தார் கருத்து எடுத்தார் கருத்துக்கு சோத்திர பொறுமையை கவனித்திருக்கிறீர்களே எண்ணுகின்றோமே போக போகின்ற நமக்காக கொடுத்திடத்தில் பொழுது நம் இறைவனுக்காக எதையும் கொடுப்பதற்கு அழைத்த மகளுக்கு எல்லாமே உலக பிரகாரமான வாழ்க்கை எல்லாரும் அப்படித்தான் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் குறை வரும்போது முதல்ல யாரை விடுவாங்க தெரியுமா சொன்னாங்க எல்லாரும் எல்லாமே வரும் வேண்டாம் அப்படித்தான் இன்னைக்கு மக்கள் நாம் அப்படி இருக்க கூடாது என்று சொல்லுகிறார் தெரிய நாட்கள் கடந்தது வேலை சிதத்தில் உள்ள பாடியும் அனுமதிக்கவில்லை அங்கே அடக்க முடிவிட்டார்கள் பாடியும் கொண்டு வர முடியவில்லை கடைசியாளருக்கு அடங்கக்கூடிய பணங்கள் எல்லாம் வேண்டும் என்று வக்கீல் வைத்து நோட்டீஸ் எம் அனுப்பினார்கள் ஒரு பைசாவும் அங்கே வரவில்லை அங்கிருந்து வரவில்லை என கடவுளை தீர்ப்பி தந்தது கடவுள் எரி வேண்டாம் அவர்களுக்கு எல்லாம் தந்து கொண்டிருக்கும் போது வேண்டாம் தடை செய்யப்பட்டு தள்ளிவிட்டார்கள் இப்பொழுது மனிதனுடைய உதவியில் ஒன்றுமே நடக்கவில்லை மாதங்கள் கடந்து விட்டது ஒரு பிள்ளை வாகம் என்று சொல்லி நிச்சயத்தில் பணி வைத்திருந்தார்கள் படம் வரவில்லை பரிதவித்துக் கொண்டிருந்த நேரத்தில் திருச்செய்யைப் பற்றி கேள்விப்பட்டு நீங்கள் ஜெயமாண்டுவதற்காக ஒரு நாள் கடந்து வந்தார்கள் சொன்ன வார்த்தையை தான் நான் இப்படி நான் அநியாயமாக அக்கிரமமாக நான் ஒரு முரட்டுத்தனமாக நடந்து கொண்டபடி நான் கடவுளை சிக்ஷித்து விட்டார் கடவுளுக்கு எனக்கும் இல்லாமல் போய்விட்டது இப்படி எனக்கு அந்த உலகத்தில் செய்ய வாழ்க்கையில் பிள்ளைகளை வாங்கம் பண்ணி கொடுப்பதற்கு எந்த வசதியும் இல்லை கடவுளுடைய பணம் வந்து சேரமணிகள் எனக்காக ஜெயம் வேண்டும் என்று தாவர கட்சியில் ஜெயம் பண்ணிவிட்டு கடந்து போனார்கள் பின்னர் அந்த பணங்களை தான் வந்தது புரியாதே கற்பனையை வேண்டிக்கு பார்க்க ஆரம்பித்து விடாதீங்க கடவுளை உலக மனுஷனை வாழ்வதற்காக நமக்கு ஒரு விடுதலை தந்திருப்பார் தவிர காரணம் இல்லாமல் மனுப்பு தரதை வருத்தப்படுத்த மாட்டார்க்கு எடுத்தது போல நமக்கு சம்பவத்தை நடக்க வைத்து சோதிக்கப்படும் போது நமக்கு ஒரு பொறுமை உண்டாகின்றது சொல்லுகின்றபடினால் இந்த பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்று ரும்பொழுது அவரை கொண்டு போட்டாலும் ஒரு மரியுமா உச்சிலிருந்து விளங்கால் வரைக்கும் தோல் எல்லாம் அழுகி ஆற்றப்படி நேரம் கட்டிய மனை விட்ட விட்டு வெளியே போய் அழித்து விட்ட நேரம் குப்பை மேட்டில் உட்கார்ந்து சுரண்டிக் கொண்டிருந்த நேரம் அருமையான நண்பர்களும் அதனை தூசிக்கலும் இருக்கும் புரியமான தேவைச்சானமே உங்களுடைய ஆண்டோர் மீது இருக்கட்டும் நம்பிக்கையின் பெருமையை நாங்கள் அறிந்து நீங்கள் கற்பனால் தெரிந்து கொள்ளப்பட்டது என்பதை அறிந்து உங்களுக்காக ஜபம் பண்ணுகின்றேன் சாதாரணமா பொறுமையாளர்கள் எல்லாரும் அப்படி ஒரு சூழலில் வரும்பொழுது நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை ஒரு பரீட்சை வைத்து படிப்பு எப்படி இருக்கிறது என்பதற்காக பரிட்சை வைக்கின்றது போல விசுவாசம் எப்படி இருக்கிற போது அறிந்து கொள்வதற்காக வாழ்க்கையில் சில பரீட்சைகளை அனுமதிக்கின்ற பொழுது அதை பொறுமையோடு கூட சகித்து ஜெயம் பெற வேண்டும் என்று பொறுமை நமக்கு வேண்டுமென நீங்கள் அசதியாயிராமல் வாக்கு தத்துவமான ஆசீர்வாதங்களை விசுவாசித்தனாலும் நீடிய பொறுமையினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திர கொண்டு பின்பற்றுவதாகி உங்களுக்கு நம்பிக்கையில் பூர்ண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு வடிந்தும் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறோம் தன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு வாக்குத்தம் எனப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு நாம் இப்படி இருக்க வேண்டாம் நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்கை பின்பற்றுவர்களாக இருந்து யாரை பின்பற்றுமா அவை விட்டுமா போயிருக்கிற மக்களை சுவாசிகளை முடிவுமடைந்தப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறோம் என்று சொல்லி பவுன் சொல்லுகின்றார் வாக்குத்தம் ஆசீர்வாதங்களை எல்லாருக்கும் வாக்குத்தி வியாதியா இருப்பது வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்போம் என்ற வாக்குத்தம் உண்டு கடன் தொழில் இருக்க எல்லாருக்கும் காலங்கள் கடந்து விட்டது என்பதற்காக ஆத்திரமடைந்து விடாதீர்கள் இனி சத்த பிறகு எனக்கு எனக்கு நிச்சயம் என்று விடாதீர்கள் அவர் சொன்னதை நிறைவேற்றுவதே அமர்ந்து இருக்கவே மாட்டார் அலமியம் புகழ்சியாக்கி அதை பூமியிலே புகழ்ச்சியாக இருப்பார் இருந்திருக்கின்றார் பொழுது விடுகிறப்பா இதை போகவிடும் என்று சொன்னார் என்று எழுதியிருக்கின்றனர் அவர் சொல்லுவதால் இதனை ஆசீர்வைத்தாலுடைய நான் இவை போக விடவே மாட்டேன் ஜத்தில் பார்க்கிறோம் ஆதிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய தேவையில்லாத சந்திப்பதற்காக பிதாவின் நடத்தவர்களை பரிந்து நன்மைகளை வாங்கித் தருவதற்காக இயேசுனால் நம்முடைய ஜபத்தை அங்கீகரித்துக் கொண்டே இருக்கின்றபடியே பொறுமையோடு கூட அவர் எப்போ ஆசீர்வாத்தரப்போறோம் அதுவரையும் பொறுமையாக இருக்க வேண்டும் என்ற உணர்வுகளுக்கு இருக்க வேண்டும் என்று தேவாதி திருடம் பெற்றுகிறார் என்பதை சொல்லிக் கொள்கின்ற இவரின் ஆறாவது அதிகாரம் பதிமூன்று முதல் பதினைந்து வரை உள்ள வாசிக்கின்ற பொழுது ஆதரகாமை குறித்து இங்கே ஆவியானுக்கு தேவன் வாக்கு திருந்த பணியில போது ஆணையிடம் அது தமிழும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடி நான் தமது வீர தானே ஆணையிட்டு நான் என்னை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதித்து உண்மை பெருகவே பெருகப்படுவன் என்றார் அந்தபடி அவன் பொறுமையாய் காத்திருந்தாக்கு தொத்தம் பெற்றான் சத்தியம் ஆண்டவனுக்கு சொன்ன ஒரு காரியம் உண்மையாகவே அவனை ஆசிர்வதிப்பன் பேரிலேயே ஆணையிட்டு சத்தியம் பண்ணி கொடுத்த காரியம் நிறைவேறுவதற்கு இருபத்தைந்து ஆண்டுகளானது பொறுமையாக காத்திருந்து வாக்கும் பண்ணப்பட்டதை பெற்று வயதெல்லாம் கடந்து போன பிற தொன்னூற்றி ஒன்பது வயதான பிறகு நூறாவது வயசுல பயிர் பிறந்தான் என்று தொண்ணூறு வயசுடைய கற்பங்கள் எல்லாம் சென்று கொண்டு மறுபடியும் கற்பங்கடித்து பிழை வருவதற்கு எந்த தகுதியும் இல்லாத ஒரு சூழலை தேவன் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும் என்று பொறுமையாக காத்திருந்து வாக்கு தோட்டம் பண்ணப்பட்டதை பெற்றுக் கொண்டார் என்று எழுதியிருக்கிறபடி நான் ஆமைக்குரிய வாழ்க்கை இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஆத்திரமான சுவாமங்கள் எுகின்ற சுவாமல் இன்னும் ஒரு வருஷம் பாப்பன் சரியில்லாட்டி போனா அவள் பழைய ஆட்களை போன இப்படி எல்லாம் அவருடைய ஆத்மாவை நீங்கள் கடுத்து விழப்போருக்கு சொல்லி பொருளாகிவிட தற்கொலைக்கு சமமாக இருக்கின்றது பிரியமான தேவஜனமே இறைவனை பரீட்சை பார்ப்பதற்கு இடம் கொடுத்து விடாதீர்கள் கருத்தரை பரீட்சை மாறாதிருப்பாயாக இருக்கிறது என்று சாத்தா நடத்தின ஆண்டவர் சொல்கின்றார் கூப்படுதலை கேட்டார் ஹாலேயா அதுக்கு நாட்களும் காலங்களும் இல்லை என்று சொல்லுவேன் சொன்னது அவருக்கு ஒரு ஆயிரம் வருஷம் ஒரு நாள் போல் இருக்கிறோம் என்று சொல்லுகின்றது ஹாலே அலுவயா அதனால் பிரியமான தேவஜனே கடவுளே அழைத்திருக்கிறார் ஜீவனையே கொடுத்திருக்கிறார் அந்த ஜீவன் பேசுகிறார் என்பதை அறியாதபடி நான் இணைப்பு கட்டித்தருகின்றன பொறுமையாயிருக்கிறவங்களை பாக்கிவார்கள் என்கிறோமே ஆலோ அனுடைய பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோமே கத்தோடைய செயலின் முடிவை அறிந்திருக்கிறோமே எழுதியிருக்கின்றபடி பெருமையோடு இறந்து போன எல்லாவற்றையும் வெட்டிப்பாக பெற்றுக் கொண்டார் செத்து போன பத்து பிள்ளைகளும் மறுபடியும் இருந்தார்கள் அதுபோலவே ஏழு ஆண் மக்களும் மூணு பெண் மக்களும் பிறந்தார் என்று சொல்லுகின்றது ஆமையன் அவர் நம்மை வேடிக்கை பார்ப்பதற்காக அல்ல நமக்கு ஒரு பொறுமையான சோபத்தை பெறுவதற்காக ஒரே மீது உள்ள நம்பிக்கையிடமே பெருமை சாட்சிகளாக அனைவரும் பரிகாசம் அந்தவர்கள் பண்ணியிருப்பார்கள் ஆகினால்தான் கடவுள் இப்படி ஆகியிருப்பார்கள் பொறுமையுடனே காத்துக் கொள்வதற்காக அலையா அலமையாக காத்திருந்து அவர்களும் வாக்கு திட்டம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டான் எவ்வளோ பத்தாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது நமக்கு வாக்குத்தட்டங்கள் பண்ணியிருக்கின்றார் அதை பெற்றுக் கொள்வதற்கு பொறுமை நமக்கு அவசியம் என்று சொல்லி வேத வாக்க நமக்கு சொல்லுகின்றது வாக்கு சத்தம் பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது அலோ என்ன வேண்டுமா பொறுமை அந்த மை எங்க கிடைக்க வேண்டுமா அந்த உபத்திரவத்தில் கிடைக்குமா உபத்திரம் யாருக்கும் பொறுமை வர்றதில்லை உபத்தரம் பொறுமையும் ரொம்ப பெரிய கோபக்காரராகும் ஒரே அடியில் ஒரு எயிட்ட கொண்டு மண்டல பொதுச்சேற்ற ஒரு நாற்பது ஆண்டுகளாக ஆடுகளுக்கு பின்னால் அலை வைத்து அலை வைத்து உபத்திரப்படுத்தி ஒரு பொருள் உண்மை உள்ள மனுஷனாக மாற்றின பிறகு சளை வழித்தூடிய ஒரு தலைவனாக ரொம்ப கோபக்கார மனுஷன் பள்ளிக்கூடங்களும் படித்துக் கொடுத்த சமாதானத்துக்குள்ள பொறுமையாக மாற்ற முடியாது அரசியல் சட்டங்கள் மாற்ற முடியாது பெற்றோர்கள் பொறுமையுள்ள பிள்ளையார் வளர்த்து விட முடியாது தேவன் அப்படி செய்ய எப்படி செய்தார் தெரியுமா உபத்திரத்தின் மூலமாக அலோலியா நாற்பது ஆண்டுகளில் சிறுவல் மக்களை வண்ணாந்திரத்தில் வழிநடத்துவதற்காக நாற்பது ஆண்டுகள் வரை ஆடுகளுக்கு பின்னால் மலைகளிலே வைத்து அதை பொறுமையான ஒரு மனுஷனாக மாற்றினார் என்பது என்று நமக்கு அந்த பொறுமையுடன் அமைச்சி வேண்டியதாக இருக்கிறது சத்தத்தின்படி செய்து வாக்குத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது வாக்குத்தம் பண்ணப்பட்டிருக்கின்ற எல்லா நன்மைகளையும் பரல ராஜ்யத்தையும் தெரியுமா பொறுமை நமக்கு வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் ஒன்னாம் அதிகாரம் நாலாவது சேத்தை வாசிக்கின்ற பொழுது இங்கே யாக்கோபுரம் சொல்வதை வாசிக்கிறோம் நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவனாக விடாமல் ஒருவராயும் நிறையுள்ளவர்களும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுள் அது கோபு ஒன்றிலும் நிறைவுலாயும் எடுக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுள் அது கொஞ்சம் கொஞ்சம் பொறுமை மாத்திரமில்லை அது பூரணமாக அடித்தாலும் காரியம் தாலும் நம்மை பூசித்தாலும் வயதாலும் நம்மை குறித்து கோல் சொல்லினாலும் குண்டணி பேசினாலும் நாம என்ன செய்யணுமா சரி பேசிட்டு போறாங்க கடவுள் மன்னிப்பார் கட்டி கடவுளைய உள்ளங்கள் எல்லாம் பார்த்துக்கொண்டே இருக்கிறார் உணர்வுகள் எல்லாம் பார்க்கிறார் நம்முடைய நம்முடைய ஜீவியர்கள் நம்முடைய பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் பார்த்துக்கொண்டே இருக்கிறவர்களாக இருக்கிறபடினால் இவன் ஒன்றிலும் பூரணாய் நிறைவுகளாக இருக்கும்படி பொறுமையானது பூரணக்கிய செய்ய கடவுள் வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் நிறைவாக பெற்றுக் கொள்வதற்கு அழைத்திருக்கின்றார் யாருக்கு அது கிடைக்கும் தெரியுமா பொறுமையிலே பூரணமானவர்கள் பூரணமான பொறுமையில் அதிக நேரம் கடவுள் பல இடத்துல டெஸ்ட் பண்ணி பார்க்கிறார் இப்போ எனக்கு பொறுமை இருக்குதா ஆத்திரப்படுகிறானா கோவப்படுகிறானா சண்டை போடுகிறானா இந்த ஆண்டு ஒவ்வொருவரையும் டெஸ்ட் பண்ணி படிச்சு இருக்கிற நேரமாக இருக்கிறபடியால் பெருமக்கள் எதிரே மனஸ்தாபப்படுகின்றோம் ஐயோ ஆத்திரமாக பேசிட்டேனே கோபமாக பேசிட்டேனே என்று சொல்லி உள்ளத்தில் மனஸ்தாபம் மன்னிப்பு ஒப்புறவாக மாட்டாங்க அந்த ஆள் அப்படிதான் அப்படி இல்லாதபடி ஒரு ஒப்புறவாகுதல் உங்களை பற்றி நான் தவறாக பேசிவிட்டேன் தவறாக சொல்லிவிட்டேன் மன்னித்துக் கொள்ளுங்கள் இது எதை காட்டுவதும் தெரியுமா பொறுமையான ஒரு சுவாமி திறமக்குள்ள கொண்டு வருகிறார் பதலுக்கு பதவி செய்ய வேண்டும் என்கிற உணர்வு இல்லாதபடிக்கு நம்மை பொறுமையுள்ளவர்களாக மாற்றுகிறபடினாலே நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாக இருக்கிறதற்கு பூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு பொறுமையானது பூர்ணக்கிரியை செய்ய வேண்டும் என்று பரிசுத்தாமி சொல்லுங்க எல்லாம் அப்படி இல்லை ஏற்றுக்கொண்டாலே போது எல்லாம் கிடைக்கும் எப்படி போடு கொள்ளையடி களத்தில் ஒரு பங்கு ஒன்பது கற்றுத்தரவில்லை என்பதை சொல்லிக் கொள்ளுகின்றே உள்ளவர்களாக பூரணாய் நிறையுள்ளவர்களாகி இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை கடவுள் என்று எழுதி பொறுமையா இருக்கவில்லை பெ முடியும்ப குசயம் அடைவதாக மாற்றிக் கொண்டிருக்கிறார் என்று பரிசுத்த வேத வாக்கிய அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிக்கலாம் நன்மையான எந்த இமும் பூரணமான எந்த மரமும் மரத்திலிருந்து உண்டாகி மோதிகளின் இறங்கி வருகிறது யாதொரு மாறுதலும் பண்ணி கடவுளத்தில் யாரும் நன்மை பெற்றுக் கொள்ள முடியாது லஞ்சம் கொடுத்து ஒருவரும் கடவுளத்தில் நன்மை பெற்று வாங்க எந்த வேற்றுமையும் கிடையாது என்ன எழுதியிருக்கிறாரோ அதன்படி நடக்கின்றது மாத்திரம் தான் ஆசீர்வாதம் உண்டு அதை மாற்ற யாராலுமே முடியாது அவர் பாவத்தை பாராமல் சுற்றுக்கண்ணர் என்று பெற்றுக் கொள்ளாத காலத்திலே ஒரு ஆறு மாசம் சபைக்கு வருவதற்கு முன்னாலே பரிசுத்தாமி வேண்டும் என்று தாகத்தோடு அழகு கதறிக்கொண்டிருந்தேன் எனக்கு அந்த வாக்கை உணர்த்தப்பட்டு ஆராய்ச்சி பண்ணிக் கொண்டிருக்கின்ற பொழுது பலத்தினாலும் புறப்பட்டால் தீருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டாய் என்று மெய்யாகவே மெய்யாகவும் எனக்கு சொல்லுகிறேன் என்று இரவு பனிரெண்டு மணிக்கு அந்த படித்துக் கொண்டிருந்த ஒரு கடமின் இந்த சபையில் ஒரு போதை கேட்டேன் ஐயா பரிசுத்தாவி பெற வேண்டும் என்ன செய்வது என்று சொல்லி அவர் சிலார் தம்பினி ரொம்ப தாகமாக இருக்கிறாய் அவரு பெருடைய காரியத்துக்கு ஒரு வயதானவர் நாளின் ஒரு நண்பரும் சேர்ந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வரை கொண்டு விட்டுட்டு பெற வீட்டுக்கு போவோம் ரெண்டு பேரும் தோல்லை கை போட்டு ஆவிக்குடி காலையெல்லாம் பேசிட்டு வருவார் அப்படி வரும்போது ஒரு உண்மையான காரியத்தை சொல்லுறாதிங்க நான் ஒரு பெங்ககோஸ்ட் பாசிட்டிவாக இப்ப ஒரு சிஎஸ்சி ல போலவராக இருக்கிறார் பம்பாயில் ஒரு வேலைக்கு இன்ஜினியராக வேலைக்கு வந்து தான் சத்தியத்தை பரவலுக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக தன்னை பெங்ககோஸ்க்கு காரணம் காட்டிக்கொள்ளாதபடி அங்கு வந்து பிரசலமான நிறையத்தையும் நல்லா பேசுவார் நான் எனக்கு பேச முடிய மக்களுக்கு அதை பெற்றுத்தர முடியவில்லை ஆகையினால் அந்த ஊழியத்தை ரிஷன் பண்ணிவிட்டு நான் உலக பிரதாரமான வேலைக்கு வந்த போதிலும் கடவுளை பற்றி ஏதாவது சொல்ல வேண்டும் என்ற தாகத்தினால் இந்த ஊழித்து வந்திருக்கிறேன் தம்பி அதனால தாகமாக இருக்கிறாய் கடவுள்காய் கிடையாது பெற்றுக்கொள்ள முடியாது எப்படி பரிசுத்தாய் தர வேண்டும் எந்த இரவு பதிலானி கொண்டு பாடம் கற்றுக் கொடுத்த பெற்றுக் கொள்ள வேண்டும் சொல்லு ஒரு நாள் ஏதோ புத்தகத்தை எடுத்துக்கொண்டு ஒரு கடற்கரை வழியை நான் போய் கொண்டிருக்கேன் தரிசனத்திலே எனக்கு அருமையான ஒரு ஒளியாரியு அவர் அங்கிருந்து வருகிறார் தம்பி எங்க போறேன்னு கேட்கிற பரிசுத்தாய் பரப்புவரே என்று சொல்றேன் எங்க போய் பரப்புறாதான்னு தெரியல அப்படி எங்கேயும் போய் பெற முடியாத நான் சொல்ற மாதிரி நீ சொல்லணும் அவரு சோத்தரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்தர வேகமா சொல்லி பழகம் கிடையாது அவரு சொன்ன சொல்ல சொல்ல சொல்ல சத்தையும் காது கொள்ளு புகுந்து பெ கற்றுக்கொன் எனக்கு அரை மணி நேரம் பாடி எல்லாம் ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு என உள்ள ஆள் போயிட்டாரு இப்போ வந்தாச்சு நினைச்சிருந்தா பரிசுத்தா வரல படிப்பிச்சு கொடுத்தார் அதுல இருந்து நான் செலிக்க ஆரம்பித்து பரிசுத்தாய் பெற்றுக்கொள்ள இந்த ஆகமாக இருந்தேன் ராத்திரி வந்து விட்டால் எனக்கு அழக வரும் இன்றைக்கு ராத்திரியை எனக்கு பர்லவும் கிடைக்காதே நம்முடைய குடியிருப்பு ஒவ்வொரு உணர்வுகளும் இப்படி இருந்தால் மாத்திரா பர்லகத்துக்கு எடுத்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று எண்ண வருமே தவிர இங்கே இருக்கணும் அங்கே இருக்கணும் நினைச்சா நிச்சயம் அங்கதான் போக முடியாது செய்ய முடியாது என்று சொல்லுகின்றது அப்படிதான் எடுத்து ஏன்னா வேலை முழுவதும் அழுது அழுந்து ஜெமித்துக்கொண்டு மணிக்கு விழிப்புணர்வு கண்ணிருந்த உடனே வரும் இன்று காலி பகல் வேலை வந்து விட்டால் எனது கிடைக்க முடியாது இப்படிதான் துக்கமுகமாக வேலைக்கு செல்வேன் நான் ரொம்ப ஜாலியாக இடத்துல பேசிட்டு இருப்பேன் அரசியல் இருக்கும் எப்பவும் கதை அடைச்சிட்டு இருக்கிறேன் ஒரு ஓட்டுறது கிடையாது நண்பர்கள் ஓட்டுவாங்க கொஞ்சம் சம்மான் தான் அப்படி இருந்த காலத்துல இப்படி ரஷ்யப்பட்ட மரம் திருமண பிறகு அந்த தொழில் அப்படி யார்ட்டு பேசுறதில்லை மிஷின்ல அனுப்ப ரொம்ப சோகமாக இருந்த எல்லாரும் பார்த்துட்டே இருப்பாங்க எதப்பா எப்ப பார்த்தாலும் சோகமா இருக்கிறான் யார்ட்டும் பேசுறது இல்ல பணத்தை எங்கே இழந்துட்டானா ஒரு பணத்தை இழக்க மாட்டாப்பா பைசா விஷயத்துல கண்ணா இருப்பாரு என்ன விஷயமே தெரியலையே வீட்டுல கட்டுப்பா கூடாது வீட்டில் கட்டு அப்படி தெரியல ஏன்னா தெரியல அவளும் பேசிட்டு இருப்பாங்க எனக்கு பின்னாலே சத்தம் கேட்கும் நான் அதை யாருன்னு சொல்ல சொன்ன யாருக்கு தெரியும் துக்கமாக இருக்கேன்னு சொல்லி எனக்கு சிட்டுப்பண்ண விடணும் பண ஆசை இல்லா தூமைக்கு வேறு விடாட்டி போனா பரிசுத்தாய் தரமாட்டேன்னு சொல்லி எனக்கு ஆண்டு சொப்பன ஆனாலும் அண்டை உடச்சு ஆண்டவரே பரிசுத்தாய் தந்துடுங்க எப்படியாவது கடந்து இந்த உடனே அதெல்லாம் விட்டுறேன் ஒரு நாள் வலது பாசத்தில் நான் இருக்கிறேன் இதை கண்டிப்பாப்டர் வர்ற மாதிரி நல்ல ஒரு உருண்ட வெண்மையான மேகம் அதுக்கு மேல ரெண்டு பேரும் தலை தெரிகிற ரெண்டு பேரும் ஒரே இருக்கிறாங்க கொஞ்சம் உயரமாக இருக்கிறார் இவர் கொஞ்சம் கொள்ளமாக இருக்கிறார் நாகின தெரியல அவர் பிதாவிற்குமாரன் என்று சொல்லி குமாரன் கூர்மையாக பார்த்துக் கொண்டே இருக்கிறார் பார்க்கவே இல்லை தெரியுமா அவர் பார்க்கல கடந்து போய் நான் கத்தரை அண்டவரே எனக்கு ரொம்ப குடிஞ்சு என்னை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு பிதாவின் இடத்துல சொல்லுகிறார் ரொம்ப தாகமா இருக்கிறான் பரிசுத்தாவை கொடுங்க சொல்லுறாரு அவரது பார்க்காமலே சொல்லுகிறார் நான் சொன்னதை அவன் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு கடந்து போயிட்டார் இறங்கி மோதிவின் பிளாவினிடத்திலிருந்து இறங்கி வரக்கூடியதாக இருக்கிற மாறுதலும் வெற்றி பெயாத நிலவும் கிடையாது லஞ்சம் கொடுத்து வாங்க முடியாது பண்ணி மக்களை ஏமாற்றி வைத்திருக்கிறார்கள் அந்த பிளாவினிடத்திலிருந்து வரக்கூடிய ஆசிர்வாதம் பெற்றுக் கொள்வதற்கு கர்த்தரவை அழைத்திருக்கிறபடினாலே நம்மிடத்தில் என்ன வேண்டும் தெரியுமா பூரணமான பொறுமை நமக்கு பொறுமை பூரணக்கியை செய்ய வேண்டும் இருந்து ஒரு தீர்மானம் எடுங்கள் இனி எனக்கு ஆத்தரம் வரக்கூடாது எனக்கு எரிச்சல் வரக்கூடாது எனக்கு பொறாமை வரக்கூடாது யாரையும் தவறாக உலகத்தில் எண்ணக்கூடாது எனக்கு பொறுமை வேண்டும் ஆண்டவரே அந்த பொறுமை உங்களுக்கு நிறைந்த ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும் என்று சொல்லுகின்ற முடிவு செய்தேன் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மாற்றவே முடியாது கிடையாது அழுது கலர் யாருக்கு ஒரு தீர்மானம் வட்டி கடன் வாங்கியதை சீட்டு பண்ணி எல்லாம் ஓச்சிட வேண்டும் எனக்கு தேவை பரிசுத்தாது எனக்கு தேவை இந்த உலக வாழ்க்கை எனக்கு தேவையில்லை என்கிற ஒரு தீர்மானத்துக்குள்ளாகி வெளியே கடன் வாங்கி என்னுடைய எல்லா பொருளாதார சரியாக்கி திட்டப்பண்டுகள் எல்லாவற்றையும் ஞாய் கிழமை மாலையில் போய் அந்த கணக்கு முடித்து விட்டு சீட்டை விட்டுவிட்டு பைனான்சியல் விட்டுவிட்டு எடுத்த பணம் எடுத்த மக்களுக்கெல்லாம் பணத்தை அடைத்து விட்டு அவர் வந்து ஜெமனி கொடுத்து எட்டாவது நாள் காலை அதிகாலை ஞாயிற்றுக்கிழமை காலையிலே காலை ஜிபத்து முடித்து விட்டு ஜெமனி கொண்டிருந்த பொழுது பரிசு தான் இருந்து அவர் சொன்னதை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார் அவர் நமக்கு சொன்னதை நாம் செய்யாது போனால் நிச்சயமாக இருக்கின்றவன் பெற்றுக்கொள்ளவே முடியாது இருக்கின்றவர்களுக்கு மாத்திருந்தால் எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் கிடைக்கும் என்ற நேரத்தில் சொல்லி இருக்கின்றபடியால் ஏன் கடவுளை ஆசீர்வதிக்கவில்லை எனக்கு மாத்திருந்தா இப்படி பண்ண வேண்டும் என்று சொன்னேர் கேள்வி கடன்களை எழுப்பிக் கொண்டிருக்கின்றோம் ஆண்டவர் சொல்லுகிறார் பொறுமையானது உங்களிடையே கரியை செய்ய கடவுள் அருமையான தேவ ஜாதமே தேவரமை ஆசீர்வதிப்பதற்காகவே அழைத்திருக்கின்றார் பூமியின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கின்றோமே கருத்துடைய செயலின் முடிவை கவனித்திருக்கிறீர்களே பொறுமையாயிருக்கிறதே பாய்க்கிவார்கள் என்கிறோமே இதுவரைக்கும் பொறுமையாக இருக்கணும் தெரியுமா ஐந்தாம் ஏழு எட்டு வசனங்களை வாசிக்கலாம் இப்படி நற்பணமே அடைய வேண்டும் என்று பயிரிடுகிறவன் என்று எல்லா குறைகளை நிறைவாக்குவதற்காக எல்லா ஆசீர்வாத்தினாலுமே உயர்த்துவதற்காக இந்த நாட்டினுடைய மன்னர்கள் ஆகும் உயர்த்தி வாழ ஆவணைக்க வேண்டும் என்பதற்காக இசைநாதர் வரப்போகின்றார் அதற்கு ஒரு உதாரணத்தை அவர் சொல்லுகின்றார் பயிரிடுகிறவர் பின்மாறி பின்மாறி வர வேண்டும் என்று விரும்பி பூமியின் நற்பலன்களை பெற்றுக் பின்போல நீங்களும் நீடிய பொறுமையுள்ளவர்களாக இருங்க கருத்து வரப்போ விவசாயம் போட்ட ஒன்னும் கிடைக்கலன்னு சொல்ல மாட்டேன் விவசாயத்தை பற்றி அறிந்த மக்கள் சொல்ல மாட்டாங்க விவசாயம் பண்ணிட்டாப்பா நிச்சயமாக விடுதலை நெல்லெல்லாம் குவிக்க போறான்னு சரி விவசாயத்தை அறிந்த மக்களை சொல்லுவார்கள் கிறிஸ்தை பற்றி அறியாத மக்கள் என்ன தெரியாத மக்களுமே பராசம் அதை கொடுத்து கலங்காதபடி அவர் வரும்போது என்னுடைய குறைவுகள் மகிமையில் நிறைவாக்கப்பட போகின்றது இருக்கிற பெரும்பகுதி மக்களுக்கு இயேசு நாதர் வருவார் என்று சொல்லி செய்தியே தெரியாது எதுக்கு வருவார் என்று கேட்பாங்க என்ன செய்ய போறார் சொல்லுவாங்க அருமையான அழைத்துக் கொண்டு ஆளுமை செய்யும்படி மறுபடியும் இந்த உலகத்தில் வரப்போகின்றோம் அறியும் இது சத்தியமான வார்த்தை என்பதை நாம் எப்படி இருக்கணுமா நீடிய பொறுமையோடு காத்திருங்கள் ஆத்திரப்பட்டையே பொறுமை இழந்தவர்கள் ஆத்மாவை நஷ்டப்படுத்திக் கொள்வென்பது ஆறுதல் பொறுமை இழந்தபடினாலே சரீரத்திலே பலவிதமான வாதைகள் பலவிதமான வாதைகள் குடும்பத்தில் பலவிதமான வேதனைகள் பலவிதமான கஷ்டங்கள் வருத்தமே சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அதனால நீங்கள் நிச்சயமாக உடைய வாழ்க்கையை பொறுமையாக மாற்றுங்கள் இரண்டாம் பத்தாவது வாசிக்கும் பொழுது எவரிகாரம் பத்தாவது வசனம் இருந்தால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தை உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிழ்ச்சிகளே கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய லட்சியத்தின் அதிபதியை உபத்திரவனாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாக இருந்தது கூட உபத்திரத்தினால் தான் பிதாபானவர் அநேக உபத்திரவங்கள் தோசித்தார்கள் காரியமடைந்தார்கள் கடத்தல் அடைந்தார்கள் இருந்தவர்களும் அவரை விட்டு மறுதளித்து போனார்கள் அப்படிப்பட்டதான சோதனைகளாக இருந்த அருமையான நமக்கும் அப்படிப்பட்ட உபத்திரங்கள் உண்டு என்று சொல்கின்ற உபத்திரங்களை வழியாக தேவையான பிரவேசிக்க வேண்டும் என்று அப்போ சுத்த போல் விசுவாசிகள் ஆகிய மக்களுக்கு போதனை கொடுக்கின்றார் உபத்திரம் உண்டு உங்களுக்கு பயப்படாதிருங்கள் சர்வத்தையும் ஆத்மாவின் நரகத்தில் தள்ள வல்லவருக்கே பயப்படுங்கள் ஹலோ ஆகினால் புரியு கிறிஸ்து உமத்திருவத்தினால் அவரை பூர்ணப்படுத்தினது போல நம்மையும் பல உபத்திரங்களின் மூலமாக கர்த்தனு கர்த்தனுக்கு பிரியமான ஆராதனை செய்யக்கூடிய காணிக்கை செலுத்தக்கூடியவர்களாக நம்ம காணப்படுவதற்காக வெளியை போலவும் போலும் போடப்படுகிறார் ஹலோ அலுவயா ஹலோ ஆகினால் அப்படிப்பட்ட ஒரு நல்ல அனுபவத்துக்குள் நம்மை அழைத்திருக்கின்றபடி நான் பொறுமையான சுவாபத்தை அவரும் பயன்படுத்திக் கொள்ளும் ஒன்றுமே நாலாம் மாசத்திலே பாடுபட்டபடியா இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாமசத்திலே பாடுபட்டபடினால் அப்படிப்பட்ட சிந்தை ஆயுதமாக தரித்துக்கொள்ள அப்படி ஆனால் எனக்கும் இந்த உலகத்திலே பாடுகள் கிறிஸ்து நமக்காக மாமிசத்திலே பாடுபட்டபடினால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தை ஆயுதமாக பாடுகள் கூடாது கஷ்டம் நான் தாய்கள உங்களுக்கு தெரியும் எனக்கு கஷ்டம் தான் என்னால சகிக்க முடியாது யாரும் தூசிச்சு என்னால மார்க்க முடியாது அப்பாவதான் அப்படி ஆண்டாலை பயமுறுத்தவருக்கு பாடுகள் உண்டாயிருந்தால் அந்த பாடுகளை எனக்கு செல்லுற கிறிஸ்து தம்முடைய சரீரத்தில் அடைந்த பாடுகளின் மீதியானதை சரீரமாக சபைக்காக என்னுடைய சரீரத்திலே நான் அனுபவிக்கிறேன் கிறிஸ்து மார்க்கத்தை அழிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்துக் அநேகரை சிறச்சாலை வைத்து துன்படுத்தி சித்திரவதை செய்தன் மறுதளிக்க வைத்து வேலைக்கு பார்த்த மனுஷன் பிடித்து சிறச்சாவதி அடைக்க வேண்டும் அதிகாரம் பெற்று வந்த தொட்டவுடனே கடவுள் என்று அறிந்து கொண்டவுடனே பெண் சந்தோஷத்தை பெற்று கைகூர்ந்தவுடனே அவருடைய இறைவனுக்காகவே மாறிவிட்டதால் பாடுகளை குறித்து அவர் எண்ணுகின்றார் ஏன் நான் ஆண்டவருக்கு பிரியமாடுதான் செய்து கொண்டிருக்கிறேன் எனக்கு அடிகளும் உதைகளும் விலங்குகளும் அவருடைய நானும் அனுபவிக்கிறேன் என்று நாம் திருச்சபையினுடைய அங்கங்களாக இருக்கின்றோம் இந்த சபை பரிசுத்தம் அடைவதற்காக இந்த சந்ததிகள் பரிசுத்தப்படுவதற்காக விநேக மக்களோடு பரிசுத்தடைவதற்காக நம்மை கருத்தர் பாடுகளுக்கு நடத்துகிறார் என்பதை உணர்ந்து பாடுகளை சைப்பதற்கு மனநிலையுடைய மாற வேண்டும் என்று பரிசுத்த வேதன் சொல்வார் இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாமிசத்தினை பாடுபட்டபடினால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தை ஆயுதமாக தெரிந்து கொள்ளுங்கள் அடுத்த வருஷமாக பாடுபடுகிறவன் ஏதென்றால் மாமிசத்தில் பாடுபடுகிறவன் மாமிசத்தில் மாமிசத்தில் இருக்கும் கால வரைக்கும் மனுஷருடைய பிழைக்கத்தக்கதே பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான் அநேகருக்கு சில பாவங்களை விட முடியாமல் பதினாலு ஆண்டு என்ன பண்ணுகிறார் தெரியுமா சில சிக்ஷைகளை சில பிளவம் வழி நடத்துகின்றபடி அப்படிப்பட்ட தூண்டுதலுக்கு நம்ம அடிகிடாது இருப்பதற்காக சில சிக்ஷைகளுக்கு நடத்துகிறார் என்று பரிசுத்த பேசறி விதமாக எழுதுகின்றார் ஏனென்றால் மாமிழத்தில் பாடுபடுகிறவர் இனி மாமத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் மனுஷனுடைய விருப்பத்தின்படி பிழைக்காமல் பிழைக்கத்தக்காக விட்டு நாள் பரீட்சைகள் சிக்ஷைகளை கண்டு சோர்ந்து போடாத முடி அதை பரிசுத்தப்படுத்தும் முடியாக பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நமக்கு தருவதற்காக பெருமையான ஒரு சுரமத்தை நமக்கு தருவதற்காக பூர்ணமான ஆசீர்வாத்தின் நிறைவாக பெற்றுக் நம்மை பார்த்தார்கள் ரொம்ப பாய்க்குவார்கள் யாரிலேயே சொன்னாலும் என்ன தூசித்தாங்க தெரியுமா நான் நினைச்சேன் ரெண்டு பேரும் இன்னைக்கு அடிபடி போட்டு நிலவு மோசமாக நினைச்சேன் ஆனா அந்த அம்மா ரொம்ப பொறுமையா போயிட்டாங்க முடிஞ்சது ஆச்சரியப்படும்படியாக வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆத்திரம் யாருக்கு தெரியுமா சொத்து நிச்சயமாக உணர்வு பளிப்படுத்த வைக்கக்கூடிய பளிமிருகமானது முதல்ல கொலை செய்யப்படும் அதாவது கொல்லப்பட வேண்டும் அப்புறம் அது போல அப்புறம் வயிற்றுக்கீறி குடல் எல்லாம் அசுத்தமா எடுத்து பிறகு துண்டு துண்டாக விட்டி பளிப்படுத்த வைக்கணுமா அப்பதான் அக்கிடி வந்து அதை பட்சித்து அங்கீகரிக்கும் அது தேவனுக்கு சுகந்த வாசனை என்று சொல்லுகிறார் அது போல நாம ஆண்டவருடைய பலிகளாக என்னை ஜீவ பலியாக உபயோகித்தேன் ஏற்றுக்கொள்ளும் இயேசு என்று பாடியிருக்கிறாங்க இந்த பாடினவங்க எல்லாம் அந்த உணர்வோடு தான் பாடுறாங்க இப்ப பாடிட்டு போறோம் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கின்ற ஒரு நேரம் ஜீவோ பலியாக உயிரோட ஆண்டவருக்காக அர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு நேரம் என்று சொல்லி பாடுகின்றவர்கள் முற்றிலுமாக மாமிசத்தை கொண்டு பழைய சாபத்தை அப்படியே அழித்துவிட்டு ஆண்டவருக்காக பணிபடுத்த வைத்து அப்ப கொன்று போன்ற பிறகு அந்த மாமிசம் உயிரோடு வரதில்லை அதுபோக தோல் எல்லாம் உரிக்கிறோம் இருக்கிற எல்லா கருசங்களும் தோல் உரிக்காதான் தோல் இருந்துச்சுன்னா கருத்தாடு வெள்ளாடு செத்தாடு செம்மறியாடுல்லாம் ஜாதி எல்லாம் சொல்லிடலாம் செம்மறாடு செம்மறியாடுன்னு சொல்லலாம் தோல் எல்லாம் பாமிசத்தை விட்டுறது இல்ல வெள்ளாடு தெரியாது கருத்தாடும் தெரியாது அதுபோல பலிநடத்தும் இருக்கக்கூடிய மிருகமானது தோல் உரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் ஜாதி வெற்றும் இல்லாதபடிக்கு என்ன வரிகள் இல்லாதபடி இன்றைக்கு மேலே நாடுகளில் நீக்கோக்குள் வெள்ளைகள் கருப்பருடைய ஆழித்து போக கூடாது கரப்பர் வெள்ளையுடைய ஆழித்து வரக்கூடாது ஒரு வாலிபன் ஒரு நாள் அமெரிக்காவிலிருந்து படிக்க வந்திருக்கிறார் ஆப்பிரிக்காவிலிருந்து அவர் ஆஸ்திரேலியா தங்கி இருக்கும்போது ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் என்று ஆசையம் இருக்கு அவருடைய நாட்டிலே எல்லாரும் எல்லாரும் ஆலயத்துக்கு போறாங்க ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் வரமாட்டார்கள் அப்ப இங்கே போகலாம் என்று சொல்லி ஒரு நாள் ஆலயத்துக்கு முன்கூட்டி வந்து ஆலயத்துக்கு போனார் அங்கே கோயிலுக்கு நின்று தம்பி நீ விளை வந்தார் என்று வேலை விட்டு நீக்கிடுவாங்க அதனால தரிசி எழுதியுன்னார் ஏன் சொல்லி வரும் தெரியாது வேணையா நான் இயேசுதான் கும்படம் வந்தேன் வெளியே போய் அழுதுட்டேன் ஆண்டவரே உங்களுடைய ஆலயத்திலிருந்து என்னவரி இருக்கிறதா இது மாற்றப்பட மாட்டாதா என்று சொல்லி ஆழ்ந்து கொண்டேன் வெளியே எல்லாரும் ஆலயத்துல போய் ஆறாலயம் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு பெரியவர் வந்தாரா என்ன தம்பி அழுத ஆலயத்தில் வரக்கூடாது ஒரு தீர்மானம் ஒழிக்க வேண்டும் ஒருவனுக்குள்ளாக எல்லாரும் சரி என்று நொறி மாறவில்லை என்று சொல்லி தீர்மானித்து பெரிய ஊழியக்காரராக மாறுவார் என்று அவரை குறித்து சரித்தருங்கள் எழுதியிருக்கிறது பெரிய மாதத்தேனே மண்டலமானது இப்படிப்பட்ட ஒரு தாழ்ந்த நிலைக்குளை கடந்து போய் கொண்டிருக்கிறது ஆராதிக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும் உத்தியோகமாக்கணும் கொள்ளையடிக்கணும் பலம் செய்யணும் நாம் அப்படி இருக்காத குடிக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கின்றோம் இறைவனுடைய தகுதியுள்ளவராக மாறிக்கொண்டிருக்கின்றோம் இயேசுநாதர் வரும்போது அவரை போலவே மாற்றமடைந்து அவர் இந்த உலகத்தை ஆளுநர் செய்யும்போது நாம் அவர்களோடு ஆளுநர் செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் பொறுமையா இருக்கவரை பாய்க்குவார்கள் சொல்லி இருக்கின்றபடி ஒரு தீர்மானம் எடுப்போம் பொறுமையேற்று சுவை மாற்றி கொள்வோம் எல்லாரோடு கூட ஒற்றுமையாக எல்லாரும் ஒரே சரீரமாக இருக்க வேண்டிய உணர்வு நம்ம இயேசுநாதனுடைய சரீரத்தில் நாம் இருக்கின்றோம் ஒரு கை எடுத்த கைட்டு சண்டை போட்டு நிச்சயமாக இருக்க மாட்டார் எல்லாருமே ஒரே உண்மையாக இருக்குமானால் யாரையும் யாரும் உள்ள பகைத்துக் கொள்ளக்கூடாது யாரையும் நிறுத்துக் கொள்ளக்கூடாது யாரும் அறியாமல் செய்ய தவறுக்காக ஆத்திரப்படக்கூடாது எல்லாரும் பொறுமையுள்ளவர்களாக பாருங்க இந்த கையை எப்படி எடுக்கும்போது கண்ணுல பட்டிருந்த கண்ணு உடனே ஸ்ட்ரைக் பண்ணி சரியா கண்ணுல குத்தி போட்டதானே ஒரு பார்த்துக்கிடுறேன் அவயங்களாக இணைத்திருக்கிறார் என்று அவயம் என்று சொல்லி இருக்கின்றான் இந்த இயக்கத்தை சரியாக உலகத்தை காண்பிப்பதற்கு நம்மளுடைய சரீரத்தின் அங்கங்களாக இருக்கிறோம் என்பதை வெளியில் உள்ள யாரும் அறிந்து கொள்வதற்கு அப்பொருமை பிறருடைய தவறுகளை மன்னித்துவிடக்கூடிய மனநிலையுடைய பிறருக்காக ஜபிக்கக்கூடிய சபிக்க துன்பப்படுத்துவதற்காக ஜபம் பண்ணுங்கள் பழைக்களை சிநேகிங்கள் என்று சொல்லியேத்தினால் அவர் கற்றுத்தந்த உபேசத்தின்படி அப்படிப்பட்ட ஒரு பொறுமையின் சாயனக்குள்ள கடந்து செல்வோம் கற்பருமை பூர்ணமாக ஆசீர்வதிக்கூடிய மேலே வந்துவிட்டது கற்பிறந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள் ஆ